வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் பொதுவாக மனிதர்கள் நெஞ்சு வச்சுட்டு தான் வெளியில ஒண்ணு பேசிட்டு இருப்போம் தருணத்துல செஞ்சிருப்போம் இது சரியா அப்படின்னா சரி தவறு அப்படிங்கிறத விட நம் செய்வது சரியா சரியான செயலுக்காக நாம் அவ்வாறு செய்கிறோமா அப்படிங்கிறது அதாவது மனித குள்ள நமக்கு எல்லா ஆசைகளும் இருக்கும் ஆனால் நமக்கு எந்த ஆசைகளும் இல்லாத போல நடிப்போம் அவ்வாறு நடிப்பதால் நமக்கு எந்த பயனும் ஏற்பட போவதில்லை அதே போல நான் ஒரு செயலை செய்து முடித்து விட்டேன் அல்லது நான் கருமையான தவம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆகையால் எனக்கு இந்த உலக வாழ்வில் அவ்வளவு ஒன்றும் விருப்பமில்லை அப்படின்னு நம்ம வெளிப்படையா சொல்லிடுவோம் நாம் மனதிற்குள்ள ஆசைகள் இருக்கத்தான் செய்யும் அந்த ஆசைகளை நாம் எப்படி கட்டுப்படுத்துவது அப்படின்னா நாம் வெளிப்படையாக நடந்து கொள்ள வேண்டும் மனதிற்குள் என்ன இருக்கிறதோ அதை சொல்லிவிட வேண்டும் அல்லது நாம் துறவு செய்தோம் அல்லது தவம் செய்கிறோம்னா நாம் தவம் செய்கிறோம் என்னன்னு சொல்லிடலாம் இல்ல அப்படின்னா நிச்சயமா நான் தவம் செய்திருக்கிறேன் நான் துறவு கோலத்தில் இருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது ஏனென்றால் நாம் சொல்வதால் ஏற்படக்கூடிய தீய விளைவு நமக்கு மட்டும்தான் வரும் ஆகையால நாம் தவம் செய்தால் தவம் செய்ததாக சொல்லலாம் இல்லையென்றால் நாம் பொதுவான சாதாரணமான மனிதர்களைப் போல வாழ்ந்து விடலாம் மகாபாரத காலகட்டத்துல துறவிகள் அப்படின்னா எல்லோருமே மதிப்பாங்க துறவிகளை காலில் விழுந்து வணங்குவார்கள் ஏன் அப்படி வணங்கினாங்க அப்படின்னா துறவிகள் அப்படிங்கிறவங்க இந்த உலக வாழ்க்கையில ஆசைகளை விட்டவர்கள் இந்த உலக வாழ்க்கையின் ஆடம்பரங்களை விட்டவர்கள் ஆனால் இன்றைக்கு துறவிகள் அப்படி இருக்கிறார்களா இன்றைக்கு துறவிகள்னு இருக்கிறாங்களா அப்படின்னா ரொம்ப அரிதா எங்கேயாவது ஒருத்தர் தான் அப்படி பார்க்க முடியும் அப்படி பார்க்கறவங்களை கூட நம்ம பொதுவா பிச்சைக்காரர்களை போல பார்க்கிறோம் நான் துறவி என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய போலிசாமியார்கள் எல்லாம் இன்றைக்கு ஆடம்பரமாக உலகிலேயே விலை உயர்ந்த மகிழுந்துகளை வைத்துக் கொண்டு அல்லது இந்த பூமியில் பாதி பகுதிகளை அழித்து ஆசிரமங்களை அமைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களைத்தான் நாம் ஞானிகள் துறவிகள்னு சொல்றோம் அவ்வாறு துறவு கோலமே செய்யாமல் நான் துறவு கொண்டு விட்டேன்னு சொல்லி ஏமாற்றக்கூடியவர்கள் எவ்வளவு தீயவர்கள் அப்படின்னு நமக்கே தெரியுது நிச்சயமாக அந்த துன்பங்கள் எல்லாம் அவர்களுக்குத்தான் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் எதார்த்தம் இதை கூறும் வள்ளுவர் கூட நெஞ்சில் துறவு கோலமே செய்யாமல் நான் தவம் செய்திருக்கிறேன் நான் துறவி என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த வஞ்சம் என்பது அவர்களையே தான் பாதிக்கும் அந்த துன்பம் அவர்களுக்கேதான் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு ஆகையால் நாம் தவம் செய்தால் செய்ததாக சொல்ல வேண்டும் இல்லை என்றால் நாம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் நிச்சயமாக மற்றவர்களை ஏமாற்றக்கூடாது திருக்குறள் அறுத்துப்பால் அதிகாரம் இருபத்தி எட்டு கூடாழுக்கம் எண் இருநூத்தி எழுபத்தி ஆறு நெஞ்சில் துறவார் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல் மீண்டும் குரல் நெஞ்சில் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனார் இல் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்